நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மூன்று நகரங்களின் வரலாறு என்று அழைக்கப்படும் தமிழ் நூல் சிலப்பதிகாரம் இரண்டு இந்தியாவின் இரண்டாவது செயற்கைக்கோள் பாஸ்கரா மூன்று தென்னாப்பிரிக்காவின் நாணயம் இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று பூமி அதிர்ச்சி பற்றிய அறிவியல் ஆராய்ச்சி படிப்பு பிரிவின் பெயர் என்ன இரண்டு உலகிலேயே கைதிகளுக்காக கைதிகளை கொண்டு கட்டப்பட்ட ஒரே சிறை எது மூன்று தைவான் நாட்டின் பழைய பெயர் என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி